நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகியவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பின்மாற்றத்திலிருந்து பின்மாற்றம் பேக்ஸ்லை வாசிக்க வேண்டிய பகுதி எப்ரேயர் ஆறாம் அத்தியாயம் முதல் பனிரண்டு வசனங்கள் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மறித்தோரின் உயிர் தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் எப்படியெனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற குடித்து தன்னிடத்தில் பயிரெடுக்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் உழைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது ரட்சிப்பு குறைவிகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரசுத்தான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே இன்றைய மனப்பாட வசனம் 18 பதினெட்டாம் அதிகாரம் வசனம் ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல இட் இஸ் நாட் மை ஹெவன்லி ஃபாதர்ஸ் வில் தட் எனி ஒன் ஷுட் பேரிஷ் பின்மாற்றம் என்றால் கிறிஸ்துவை மறுதளித்தல் என பொதுவாக கூறப்படுகிறது அதில் வகைகள் உண்டா ஆன்மீக காரியங்களில் உற்சாகம் குறைவதும் பின்மாற்றமா பின்மாற்றத்திலிருந்து மீள முடியுமா இவைகளை குறித்து இன்று காண்போம் பின்மாற்றம் என்பது திடீரென்று அல்ல படிப்படியாய் நிகழும் பின்மாற்றத்தில் இரு வகை உண்டு ஒன்றில் இருந்து திரும்புதல் சாத்தியம் அடுத்ததில் பொதுவாக மீழுவது அரிது முதல் வகையிலும் கூட மூன்று நிலைகள் உண்டு முதலாவது கடவுள் மீதுள்ள ஆதி அன்பு ஆன்மீக காரியங்களில் உள்ள ஆர்வம் இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபடுத்தும் அடுத்து வருவது தூய்மையின் இழப்பும் பாவத்தின் மேல் வெற்றி இல்லாத ஒரு நிலையுமாகும் இவ்விரு நிலைகளில் எழுந்து வர வாய்ப்பு உடன் சகோதரர்கள் இதற்கு உதவ வேண்டும் இவ்விதம் உதவுபவன் ஓர் ஆன்மாவை சாவியிலிருந்து மீட்டு ஏராளம் பாவங்களை மூடுகிறவன் என்று திருமறை பாராட்டுகிறது அந்த வசனங்களை வாசிக்கிறேன் யாக்கோபு ஐந்து பத்தொன்பது இருபது சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மாக்கத்தினென்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று இருக்கிறது பின்மாற்றத்தின் மூன்றாம் நிலை அதாவது அதனுடைய ஏறத்தாழ கடைசி நிலை என்று சொல்லலாம் அது விசுவாசத்திலிருந்தே விலகி கள்ள போதகத்தில் சிக்கிக்கொள்ளுதல் இதை ஒரு புற்றுநோய் என்று பவுன் இரண்டு திமுத்தி இரண்டு பதினேழு அழைக்கிறான் கடவுளின் கிருபியையும் நாம் நாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையர் அவரை நோக்கி பார்த்தால் இதையும் குணமாக்கலாம் ஆனால் கடவுளின் பணியாளர் கடவுள் அவர்களுக்கு மனம் திருமுதலை அருளவும் பிசாசானவனின் விருப்பத்திற்கேற்ப அவனால் பிடிக்கப்பட்ட மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கவும் அவர்கள் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் கவனமாய் அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் இது முதல் வகை பின்மாற்றத்தை குறித்த மூன்று படிகள் இரண்டாம் வகை பின்மாற்றம் ஒன்று உண்டு அது கிறிஸ்துவை வெளிப்படையாக மறுதணித்து புறம்பே தள்ளிவிடுவது பொதுவாக இதற்கு பரிகாரம் காண்பது அரிது இதைக் இதை குறித்துதான் 6 ஆறில் இப்படி வாசிக்கிறோம் ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் மற்றும் கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கின் உலகின் வல்லமையையும் சுவைத்தவர்கள் நெறிபுழைந்து விடும் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெயர் செய்வது அரிது ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்பாடாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர் வார்த்தைகள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்ற ஏசாவை போல் இவர்கள் சீர்கட்டவர்கள் என்று எப்படிப்பட்டவர்களை திருமறை குறிப்பிடுகிறது தலைப்பேற்று உரிமையை விற்று போடுவது என்பது கடவுளின் பார்வையில் அந்த வாரிசில் வரவிருந்த மேசியாவாகிய இயேசுவையே புறக்கணிப்பதாகும் அதற்கு சமம் இதுவே சாவுக்குரிய பாவம் என்று யோவான் தன்னுடைய முதல் நிருபம் ஐந்தாம் அத்தியாயம் பதினாறு பதினேழாம் வசனங்களிலே குறிப்பிடுகிறான் இப்படிப்பட்டவர்களுக்காக பிறர் வேண்டினாலும் சம்பந்தப்பட்டவர் மனம் திரும்பினால் அன்றி அவர்களுக்கு பரிகாரம் இல்லை இவர்களையும் உடன் சகோதரர்கள் விட்டுவிடாமல் சென்று அவர்களை பார்த்து சந்தித்து அன்புடன் பேசி அவர்களின் சந்தேகங்களையும் தடுமாற்றங்களையும் போக்கி எப்படியாவது திரும்பவும் கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவேளை இன்று தொலைக்காட்சியிலே என்னை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது நான் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு பின்மாற்ற நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் ஆனால் தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் எழுதி பாடிய இந்த பாடலை உங்களுடைய பாடலாக்குங்கள் என்னை தள்ளி எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மையல்லாம் கல்வாரியின்றி கதிய கர்த்தனே பாதம் சரணடைந்தேன் இந்த பாடல் உங்கள் பாடலாக நிசமாக உங்கள் ஹயத்திலிருந்து வரும் என்றார் கர்த்தர் திரும்பவும் உங்களை தமது மந்தையின் ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்து முன்னிலைமையை பார்க்கிறோம் பின் இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் வல்லவராயிருக்கிறார் ஒத்துழைப்பு உங்களுடையது ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல எங்கள் மகாபரிய தேவனே நாங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்கு தாகத்தானே நீரு உடைய பரிசுத்த குமாரனை அனுப்பி வைத்தீர் அவர் எங்களை விட்டு பரமேரிய பிறகு கூட மறுபடியும் உம்முடைய அன்பின் பக்கமாக எங்களை ஈர்த்துக் கொள்வதற்குத்தானே உடைய பரசுத்த அனுப்பி வைத்து ஆனாலும் செவியை கொஞ்சம் கூட உமுடைய வார்த்தைகளுக்கு சாய்க்காமல் செவிட்டு விரியன் போல் தள்ளி தள்ளி விலகி செல்லுகிற எங்கள் மேல் கர்த்தாவே இன்னும் கிருபையாய் நாளிலே ஒரு நல்ல தியானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் காலம் பிந்தி போவதற்கு முன்பதாக உம்பாதம் சரணடைய உமுக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து அந்த இளைய குமாரன் எல்லாம் செலவழிந்து போன பின்பு ஒரு வேலைக்காரனாயினும் என்னை வைத்துக் கொள்ளும் அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் திரும்ப கொடுத்தாரே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீர் இந்து கரம் நீட்டு அழைக்கிறீர் நாங்களும் எங்களுடைய கரத்தை உங்களுடைய கரங்களுக்குள் கொடுத்துவிட உதவி செய்யும் உமை போல் யாருண்டு எங்களை நேசிக்க இந்த பாலுலகில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த செய்தியை பார்த்து பின்வாங்கிய சகோதரர்கள் சகோதரிகள் எவராயிருப்பினும் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் இறங்கி அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கர்த்தாவே செய்யும் என்று கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்